கண்ண முடிட்டு போட்டிட்டு போகும் போது நீங்க நடுவில் விழுந்தது படியஞ்சன படம் வந்தது அது மாதிரி பல பகுதி வந்ததுன்னா தொலைஞ்சு அது எவ்வளவுதான் ஜாதக நல்லா இருந்தாலும் தூக்கிஞ்சுடும் அப்படின்னு அதனால அந்த கயிறு சாத்தி பார்த்தோம் அப்படி பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அந்த இதுல என்னவாது ஏமாற்றினால் என்ற போது மன்னன் ஒண்டி எம்பு முன்பு பிள்ளை யார் அப்படி சொல்லும் அது பாண்டியனுக்கு உடன்பாடு இல்லை ஆமா இதை நெருப்புல போயிட்டு சொல்ல ஆரம்பிப்பதுக்கு முன்னே ஞான சம்பந்தம் பேச அப்படின்ற ரொம்ப அருமை எப்படித்தான் சேக்கலா பெருமான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இது ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னே இருந்து பாடுகிறார் சேக்கலா பெருமான் எப்படி வற்ற எல்லாம் அப்படி நுணுகி நுணுகி கண்டாரோ தெரியும் இதே போது அதனால என்ன செய்தாராம் என்ற போது மன்னன் ஒன்றிய பிள்ளையார் நண்டு நீர் உரைத்தவாறு நாடு தீயில் ஏடுதான் பெண்டில் பொருட்கருத்து பெய்வதாவது பந்தனிக்க உடனே எழுந்தார் எந்த மாதிரி செய்வோம் அப்படின்ற தயாரான பிறகே பாண்டி மன்னன் ஒண்ணு சொல்றதுக்கு முடியல என்னன்னாலும் என்னோட ஞானாசிரியன் தனக்கு வெப்ப நோயை நீக்கி இருக்கிறார் தன் கருத்து இனி வாதம் வேண்டாம் என்று கூட ஞான சம்பந்தர் திருவுள்ள மாறாக இருப்பதனால அவன் உடன்பட்டானான் இதெல்லாம் எவ்வளவு அருமையாக நோக்கமா சொன்னது ஆதலால் ரெண்டு பேரும் சரிப்பா என்ன செய்யலாம் அப்படிக்கதே ராமநர் அனைந்தூரும் அளவில் ஒப்பில் வண்புகண்பயர் காவலர் உரையால் வெப்பருந்திரல் மன்னனும் தெரிந்தவை முன்னர் வெப்பருந்தல் அமைக்கான் பாருங்க இதுவரைக்கும் ஒரு சந்தம் இப்ப இனி வருகிறது ஒரு சந்தம் இதெல்லாம் பழைய கால பதிப்புல என்ன பண்ணியிருப்பாங்க மேல வேறுன்னு போட்டிருப்பாங்க வேறு வேறுன்னு என்ன பொருள் கேட்டா இதுவரை படிக்கிற சந்தம் வேறு இது வேறுன்னு ஒ கேள்விதான் படிக்கிற கிடையாது முருகா முருகா நீதான் காப்பாத்தணும் எனவே அப்படிக்கெரு அமைந்தரும் அமனரும் அளவில் ஒப்பில் வன்புகள் சம்பையர் காவலர் உரையால் வெப்பரும் செப்பருந்திர மன்னனும் தெருந்தவை முன்னர் வெப்பருந்த அமைக்கன வினைஞரை விடுத்தான் யார் இதை ஆணை போடணும் பாண்டி தான் போடணும் சரி அப்படியானா அரண்மனை எல்லாம் செய்யுங்க ஏற்பாடு பண்ணுங்க பாண்டா ஆச்சு இப்போ அரண்மனை முன்னே அருமையான நெருப்பெல்லாம் விட்டு நல்ல காஞ்ச விறகு பத்த வச்ச உடனே மன்ன கிடையாது அதனால் இருந்த சொல்லிகளை எடுத்து முதல்ல அதை பற்ற வச்சு அதன் வாயிலாக மேல இருக்கிற பெருவர்கள் எல்லாம் பற்ற வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சதுப்பான் ஆனா நல்லாருமே எரியுதான் அப்படி எறிகின்ற பொழுது இவரெல்லாம் உள்ளிருந்தவர்கள் புறப்படுகிறார்கள் புறப்பட்டு செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தாம் தேடித்த பொங்கிசை திருப்பதிக நின்முறையினை பதிக நன்முறையினை போற்றி எங்கள் நாதனே பரம்பொருள் என தொடுதெடுத்தே அங்கையால் முடி மீதை கொண்டு காப்புனான் அவிழ்த்தார் அதெல்லாம் அந்த பழைய முறைகள் நீங்க இந்த மாதிரி கைது சாத்தி பார்ப்பதற்கு முன்னே என்ன செய்யணும்னு கேட்டா இப்ப திருவள்ளாளர் பிராணமோ பெரிய பிராணமோ அல்லது திருமுறைகளோ கைது சாத்திப்பாங்கன்னா முதல்ல திருமுறை இதுல வச்சிருப்பாங்க அந்த பழைய காலத்துல படிக்கிறது அதுக்குன்னு பலகை வச்சிருப்பாங்க அதுல வச்சுதான் படிப்பாங்க ஏன்னா மடியில வச்சு படிக்கக்கூடாது மடியில் வைக்க மாட்டாங்க கையில வச்சே படிச்சு கையில வச்சு முடியாது அதனாலதான் அந்த மாதிரி உடம்புக்கு அதை அப்படி ஒவ்வொன்றா பிறக்கி படிப்பாங்க பெரிய பெரிய அதோட விட்டுருங்க அதனால் அப்படி எடுத்து நூல பெரிய பிராணமோ அல்லது தொழிலாளர் பிராணமோ கந்த பிராணம் எடுக்கும் போது என்ன இப்படி எடுத்து முதல்ல இப்படி வச்சுட்டு அப்படி விரிப்பாங்க அவ்வளவு பக்தி வரதான் விரிப்பாங்க ஆதலால் தாம் தொகுத்த அந்த பதியங்களை தாம் பாடிய பதியத்தை தொகுத்து இருக்கிறாரே அந்த சம்பந்தர் அதை வாங்கினார் வாங்கின உடனே ஞான சம்பந்தர் என்ன செய்தாராம் எடுத்த செங்கன் ஏற்றவரே பொருள் என்றுதான் தடுத்த பொங்கி செய்ப்பதியனன் முறையினை போற்றி எங்கள் நாதனே பரங்கொள் என தொடுதெடுத்து அங்கையால் முடிமிசை கொண்டு காப்புனான் அவிழ்த்தார் முதல்ல அப்படி தலையில் அப்படி வைத்து எனவே இந்த மாதிரி தலை நூல்களை நல்லா போட்டு கையில் போட்டு கட்டிருந்தது அவிழ்த்தார் சாற்றுமை பொருள் தரும் நீற்று வன்கையால் மறித்தலும் அருமை இப்ப நாமு போட்டு பார்த்தோம் அப்ப கார்டு ஒண்ணு ஒண்ணு கிடையாது அதனால இப்படி எடுத்துட்டு இப்படி வைப்பாங்களாம் இதெல்லாம் சொல்லுகிறார் இப்படி வச்சார் எடுத்து எடுத்து விசுவா சி விசுவா விசுவா அப்படி வைக்கப்படி எடுத்துட்டு அப்படி இந்த இந்த நீற்று வன்கையால் அடாராடான் இது கையில என்னன்னு கேட்டா நல்ல சின்ன குழந்தை சிவப்பு கை அல்ல அதுல எப்ப பார்த்தாலும் வெள்ள வெள்ளேன்னு இருக்குமா ஏன் அடிக்கடி தென்னீர் இட்டு இட்டு எனவே நீற்று வன்கையால் இத்தனையும் வேண்டும்ோர் எம்பனோ எந்த கை கொண்டு திறந்தாருன்னா அந்த கை எப்படி இருந்தது கூட சொன்னார் நீற்று வன்கையால் அது உண்ணுகிற நேரம் தவிர எப்படும் திருநீறு உருதுராக்கம் ஜபம் இதுலதான் இருந்தது அதனால கை எப்படி இருக்கு எப்பவுமே கையில திருநீட்டு இருக்கிறோம் சிவசிவான சம்பந்தர் திருவிரர்கள் எப்படி இருந்தன என்று கேட்டா திருநீரணிந்த திருவிரல்களாகவே இருந்தன யார் சொன்னது நீத்துவன் கையால் அப்படியே பெருமானி வணங்கி நாராம் அப்படி பிறகுனாரான் அப்போ எப்படி திறந்தார்னா அந்த கையின் விரலால திறந்தாலும் திறந்து நீத்துவன் கையால் மறித்தலும் வந்தது ஒரு பாடம் எது நாற்றாடம் புயத்து அன்னாளார் மறுவு நல்லாரு பதியும் போகமார்த்த பூன்முலையாள் இவர் அருளியதுதான் ஏற்கனவே திருநாட்டில் பாடிய பதியம் அவர் வந்தான் வந்த உடனே அது என்ன தொடக்கம் போகமார்த்த பூன்முலையாள் அப்படின் இந்த போகமார்த்த பூன்முலையாளுங்கிற அந்த பதியம் வந்த உடனே அத்திருப்பதிகத்தினை அமர்ந்து கொண்டருடி மைத்த வெங்கடு வணங்கி அந்த ஏட்டை பார்த்தவர் எடையா பார்த்தா இல்லை ஏட்டிலேயே யாரை பற்றி பாடிப்பட்டிருக்கிறது திருநள்ளாரம் எனவே திருநள்ள நாமெல்லாம் கூட இப்ப பாத்துவோம் திருநள்ளாரம் எல்லாரும் போயிருக்கிறோம் சில பேர் முன்னே போயிட்டு வந்துருவாங்க எதுக்கு அதுக்கு தவிர உள்ள போக மாட்டான் சாமி அம்பா எல்லாம் பார்க்க மாட்டான் அவனுக்கு வேண்டியது இல்ல அத பார்த்துட்டு ஒரு அவங்க மூணு தரம் பொழுதுட்டு எப்பா இட நாட்டான் எனக்கு எப்படி முன்னே கடுமையா இருக்கப்படாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உள்ள போவாது நாம அப்படி இல்லாம நேர முன்னாள் அப்படி இடது பக்கம் இந்தப்பறம் அம்மை அதுக்குள்ளதான் சனி பவான் இப்படி போனோம்னா விநாயகப் பெருமான் இருப்பார் இந்த பக்கத்துல கொஞ்சம் சின்ன மேடு இருக்கும் அதுல ஏன விநாயகப் பெருமாள் வழிபாடு செய்துட்டு உள்ள போனா ரொம்ப அருமையா பார்க்கலாம் திருமீன் ரொம்ப சின்ன திருமீன் அதுலதான் அவர் ஏற்கனவே பாடியிருக்க ரொம்ப அருமையா போகமார்த்த பொன்முளையால் தன்னொடும் பொன்னகலம் பாகம் மார்த்த பைங்கன் வல்லேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் கீழ் நாகம் மார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரி இவங்கெல்லாம் பண்ணா அருமையா நாகம் ஆர்த்த நம்பெருமாயது நல்லா அருமையா இந்த நாகம் ஆர்த்த நம்பெருமான் மேய் நம்பெருமான் மேய் எது நல்லா இதுலதான் ஒரு கருத்து நம்முடைய தருமபுரி சன்னிதானம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே திருமுறையிலே நாகம் ஆர்த்த பெருமான் பெயர் என்ன நம்பெருமான் என்பதுதான் பெயராக இருக்கணும் இப்ப தர்பாரண்யேஸ்வரர் சத்தியமா இடம் நூற்றாண்டு அந்த பெயர் கிடையாது ஆமா இதெல்லாம் இந்த பின்னால வந்தவங்களுடைய வேலை தலைப்புறான் அதுபிரான்னு எடுத்தான் பாருங்க இவனு வச்சிருக்க சொன்ன மொழி வெறி மொழி வெறி இல்ல மொழி நெறி சொல்லுகிறோம் மொழி வெறி என்று மொழி நெறிங்களா தர்ப்பமாவது ஆரண்யமாவது ஈஸ்வர வெறும் கதை நீங்களே வெறும் கதை அதனால் நம்பெருமான் என்று இருந்திருக்கும் நாகம் ஆர்த்த நம்பெருமான் மேயது நல்லா அதே போல திருப்பணம் தான் ஞான சம்பந்தர் தான் தாள் தடையான் பணந்தாள் திரு தடகை செஞ்சடை வேதிய செஞ்சடை வேதியா இருக்குது இப்ப என்ன பண்ணா செம்மையை அருணம்னு ஆக்கணும் சடையை ஜடையாக்கண அருணை யார் திருமுள்ளு பண்ணது தெருமுள்ளு திரும சொல்ல பண்ணது நாங்களா மொழி நாங்களா முடிவெறிந்தேன் செஞ்சடை வேதியன் தான் பத்து பாட்டு முருகா முருகா தமிழன் மட்டும் கை வைக்க மாட்டான் ஆருமையான அத்திருப்பதிகத்தனை அமர்ந்து கொண்டருளி மைத்த வெங்கடு மிடற்று நல்லாரறை வணங்கி அந்த பதிகத்தையா பார்த்தா பதிகத்தினால் பாடப்பட்ட பெருமானையே கண்டுபிடிந்தார் இது இங்கே அந்த பெருமானுக்கு வந்து எப்படி எல்லாம் வழிபாடு பலம் எல்லாம் செய்துட்டு வந்த இங்க அந்த அம்மா யாரு போகமார்த்தம் கேட்டா சிற்றின்ப போகம் மக்குப்பையன்னு அர்த்தம் இந்த எல்லா உயிர்களுக்கும் உரிய அந்த அனுபவங்கள் இன்ப அனுபவத்துக்குரிய அந்த மார்பங்கள் அப்ப என்ன அர்த்தம் அவங்க தன்னுடைய மார்வம் இருப்பதே இந்த உறவுகள் எல்லாம் நல்லா இன்புட்டு இருக்குதான் போகம் ஆர்த்த சின்ன உருவமா இருக்கும் பெருமானும் சின்ன திருமேனி அந்த அம்மையும் சின்ன திருமேனி முருகா முருகா அதெல்லாம் கண்டுபிடிபடலாம் எனவே நாமும் அவர் ஏற்றினை எடுத்தவொடனே அவருக்கு ஞாபகம் வந்தது நாம் அந்த பாட்டினை எடுத்தவொடனே நம்ம ஞாபகம் ஆகவே அந்த பெருமானை வணங்கி மெய்த்தத்தை கடத்தி மெய் மகிழ்ந்து கைத்தள திரை கொண்டனர் கவுனிய தலைவர் ஒரே ஒரு மூலச்சூடுதான் வேற எதுவும் கிடையாது அதனால போகமார்த்த நீற்று கை நாள் அந்த பத்து பதினோரு பாட்டு பதினோரு பாட்டு இருக்கிறது ஒரு இந்த பக்கம் ஒரு ஏடும் இந்த பக்கம் ஒரு எடா இருக்கும் எனவே ரெண்டு இடா இருக்கும் அந்த ரெண்டு ஏட்ட மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டார் பிரிச்சு எடுத்துக்கிட்டு மற்ற எடெல்லாம் கோத்து இந்த ரெண்டு ஏட்டமட்டை வைத்து கொண்டார வைத்து நன்மை உயிக்கும் இப்பதிகத்தின் நாதன் என்றெடுத்தும் என்ன யாளுடைய ஈசன் தன் நாமமே என்றும் மண்ணுமை பொருளாம் என காட்டிட அந்த பாட்டுடைய கருத்து என்னன்னாரு இந்த பாட்டு போக மாத்த என்ன முடிக்குது நாகம் ஆர்த்த நம்பெருமான் மேயது நல்லா அந்த முதல் இது கருதி வரி இந்த இந்த பெருமான் எழுந்தொழு இருப்பது திருநள்ளாருன்னு முதல் மூன்று வரைய கருத்து போகமார்த்த பொன்மலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகம் ஆர்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரவேற்றி ஆகம் ஆர்த்த தோருடையன் கோவன ஆலயம் என்று இருக்கு அப்ப என்னத்த பெருமானை பற்றியேதான் முழு இருக்குது அம்மையப்பராக இருக்கிற பெருமானை பற்றி இருக்கு அப்போ இந்த உலகத்துல உண்மையான பொருள் உண்டென்றால் நம்முடைய அம்மையப்பர் தான் அம்மையப்பர் தான் அப்ப அந்த நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான அம்மையப்பராக இருப்பது உண்மையெனில் இந்த ஏடு இப்படி இருக்கட்டும் என்ன முழுமையான பெருந்தான் வாய்மையானால் என்று நினைத்து என்ன செய்தாராம் தளி ரீழி பாடி அந்த ஏற்றினை எடுத்துக்கொண்டார் பெருமான் தான் இதற்கு நம்முடைய உயிர்க்கெல்லாம் மூலகாரணமாயிருப்பவன் என்று தெரிந்து கொண்டார் அந்த மெய்ப்பொருளை போடுவதற்கு முன்னே தளி வழிங்கிற அப்புறம் ஒரு பதியத்தையும் பாடி என்ன செய்தார் செய்ய அக இதழினும் மிகச்சிவந்த கையில் ஏற்றினை அடாரா இதெல்லாம் என்ன பண்றது சிலது நம்ம பிச்சுட்டு போலாம் சிலதெல்லாம் முடியிறார் இந்த ஏடு அவர் அந்த ஞானசம்பந்த கையில இருந்து இப்படி இப்படி போட போறார் நெருப்புல ஏழாம் நூற்றாண்டு சத்தியம் அதுல ஒண்ணு இல்ல என்னமா புல்லா ஆகி போடா எதுல எந்த என்னவோ யாரு கண்டா எதிலயோ இருந்திருக்கும் நல்லா இருந்தோம்னா ஜியாலி போயிருக்க மாட்டோமா போயிருந்தா ஏங்க வர்றேன் இப்போ வந்து இப்ப ரவிசாராமி கள்ள பொ குறம்பை கட்டடிக்கவா பிறந்திருப்போம் இப்பொழுதாவது சேக்கிலார் வாயிலாக அவருடைய சிவந்த கையை பார்ப்போம் எப்படிங்க அந்த கையில எடுத்தாராம் ஏடு ஏடு இப்படி போட போறார் அது சேக்கிலா அதுக்கு ஒண்ணு செய்யாதாமரை அக இதடினும் சிவந்த கை நல்ல செந்தாமரை இருக்குல்ல அதுல மேய்தெல்லாம் கூட கொஞ்சம் வெள்ள வெள்ளையும் கலந்திருக்கும் எடுத்திரு உள்ள அந்த தாமரை கையை பார்க்க வேணாம் எங்க ஞான சம்பந்தர் ஒளியும் இந்த ஒளியும் ஒளியும் அது இறுக்கி முடிவு பேப்பை ஆடுறத போய் என்ன பார்க்குறேன் அது என்ன இருக்கு ஞான சம்பந்தர் எங்கே பாண்டி மன்னன் அவையிலே முன்னே வந்து பாண்டிய மன்னன் இருக்க அந்த அமலர்கள் இருக்க அமைச்சர் இருக்க மங்கையரசி யார் இருக்கிற இன்னும் மற்றவர்கள் எல்லாம் சூட இருக்க பெரிய வேந்தனுடைய அவையல்லவா மேலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது முன்னும் இல்லை குஞ்சும் இல்லையே அதனால் எல்லாம் இருக்காங்க அதுல அந்த ஏற்றினை போட இருக்கின்ற ஞான திருக்கரத்தை கண்ணாலியானம் கண்டேன் காண்கள் என்று செய்ய அக இதடினும் சிவந்த கையில் ஏற்றினை அந்த கையில அந்த ஏட்டை வைத்து என்ன செய்தார் அருமை அருமை இதெல்லாம் கைதவன் பேரவைக்கான எல்லாருடைய கவனம் எங்க இருக்குது இந்த நெருப்புல யார் முன்னே போடுறா இந்த தம்பி போடுறார் போடுவது என்ன ஏடு என்பது பாக்குறாங்களா பாத்துட்டு பேரவைக்கான பெய்ய தீயினில் வெற்றையவர் சிந்தை பேவாருங்க ஆக்க பொது ஆர பொருட்கள் எனவே இந்த ஏடு இந்த பெண் நீ நெருப்பு இல்ல நீ எந்த நெருப்பையும் காணும் இது வேகல அவங்க மனம் வேக இது என்ன அருமைப்பாடு இப்படி எல்லாம் ஒரு தமிழும் வரலாறு இருக்குது இதல்லவா பெரிய புராணம் பெரிய புராணம் எனவே தீயினில் வெத்தரை அவர் சிந்தை வேவர் வந்தவர் என்ன செய்தார் என்ன ஆகுமோ நினைக்கல சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்மை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் நல்ல மகிழ்ச்சியோடு சொல்ற மாதிரி இந்த ஏட்டையும் மகிழ்ச்சியோடு இட்டாரான் எங்க அதில் எதில் அதில் அதோடு அதான் அங்க இருக்கு இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதியம் மட்டு பணமுலை மலை மகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருளென உடமையால் பாத்தீங்களா இதுதான் இப்ப நம்ம போகமார்த்த பூன்முலையால் என்ற பாட்டின் திரண்ட கருத்து என்ன என்று ஒரு கேட்டா அதையும் நம்முடைய அதனால்தான் அவர் பதிகத்தை எடுத்தது மட்டுமல்ல பதிக பொருளையும் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்க அவரோடு சேர்ந்திருக்கிற பாகமார்த்த உடம்பிலேயே கொண்டிருக்கிறார் பைங்கன் வெள்ளேற்று அண்ணன் என்னன்னா நல்ல காலமாட்டு மேல ஏறி வருவார் ஆக தோளுடைய உடம்பெல்லாம் தோல் தோளாடப்பட்டிருப்பார் கோவன ஆடையின் மேல் அல்லவா அந்த கோவனமும் கட்டிருப்ப அவர் தான் இந்த இதுல திருநராத்தல் இருக்க தெரியும் சரியப்பா இது நான்கு வரி ஒரு திரண்ட கருத்தன்னை அரியேன் பராபரமி இந்த பாட்டின் திரண்ட கருத்தண்ண இந்த உலகிற்கு அம்மையப்பராக இருக்கின்ற பெருமான் தான் மெய்பொருள் அதுக்கு என்று ஏழாம் நூற்றாண்டில் பாடிய அந்த பதியத்திற்கு பனிரெண்டாம் நூற்றாண்டில் கருத்துரை கூறியா நம்ம போலே ஏயா நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி நெருப்புல போட்டா என்ன உன் கையில வந்து போடும் போட கூப்பாரு அந்த ஏட்டின் பொருள் எதுவா அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பரே என்ற கருத்து உடையதா இருக்கு நீ நானும் பாடுறது அத்தானு நான் தானே கொத்தானு நீ தானே இதுக்கு இது பாட்டாட இதுக்கு நெருப்பு வேணுமா தானா போடும் போலான் இதுக்கு போய் நெருப்பு தானா போடும் ஆதலால் பொருள் ஏனா உடைமையால் அந்த அம்மையப்பரையே அந்த தலை சிறந்த பொருளா உடமையால் அமர்ந்து பட்ட தீயடை பச்சையாய் விளங்கியது அன்றே இப்ப ஏழு ஏடுனா நமக்கு வந்து நம்ம நாம எழுதி பழக்கம் இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு தெரியாத காஞ்சி போன ஏடல ஏடு எப்படி இருக்கும் இது எப்படி இருக்குதான் பச்சையாய் விளங்கிய தண்டி மஞ்சளா கூட இல்லை நீங்க அப்ப முதல்ல அந்த வெட்டி எடுத்தாங்க பாருங்க பச்சையா அந்த மாதிரி இருந்தது அப்போ ஏற்கனவே இருந்த அந்த காய்ந்த அந்த சருகா கூட காய்ந்த ஓலையா கூட இல்லை அந்த ஓலையை வெட்டும் போது இருந்த நிலை எப்படியோ பச்சையோ அந்த மாதிரி சிவஜியோ அப்படி இருந்ததாம் அந்த ஓலை ரொம்ப பச்சையாய் விளங்கியதுன்றே ஆமா அதில் தான் பச்சை நினார் அவர் என்ன என்னது தெரியல அவனுக்கு போகும்போதே நடுங்குது ஏன் ஒன்னாச்சு எங்க என்ன பாண்டியன் நோயை நீக்குவதற்கு நம்ம முடியல இரண்டாவது இது ரெண்டாவது கூட இன்னும் ஞானசமுந்தர் இருந்த மடத்துல போய் தீ வச்சாங்களே முதல்ல மந்திரத்தினாலதான் அந்த தீ வைக்க போட்டான் மந்திரம் ஒன்னும் பயன்படல அப்புறம்தான் சிவகாசி எடுத்தான் எது சிவகாசி சிவகாசி அன்ப சொல்ல வேணாம் ஐயா எங்க ஊர சொல்லாதீங்கய்யா ஏன்னா ஞானசமுந்தர் மடத்துக்கு போய் தீ வச்சதுக்கு எங்க ஊர் நெருப்பட்டி சொல்லாதீங்க அப்பெல்லாம் அளவகூர்ல இல்லையா உங்க ஊர்ல நெருப்பட்டி அப்ப செய்யவே இல்லை விட்டா இல்ல இன்னைக்குதான் நெருப்பட்டி செய்யறீங்க அகாது இல்லையா ஞான சம்பந்த மடத்துல தீ வைக்கிற பெரிய நெருப்பட்டு வேணாமே அது மாதிரி இவங்க அங்கேயும் முதல் தோல்வி என்னன்னு எடுத்ததுலயே மந்திர விதியனால அதுக்கு பற்ற வைக்க பார்த்தா முடியல அதனால நெருப்பட்டிதான் நெற்பட்டிப்பிடையாது தீ வைத்தான் ரெண்டாவது இந்த வெப்பநோயை நீக்க முடியாமல் இரண்டாவது இது மூன்றாவது இல்ல இது அவனளவுல இது மூன்றாவது என்னன்னா நடுங்கிறது ஏடு அப்படின்னு அதனால சிவசிவா சொல்ல மாட்டான் சிவ சிவ சொன்னாதான் பச்சையா இருக்குமே அதனால அருகே தேவா அருக தேவா அருகே தேவா அருகே போட்டும் தீ பிழ்த்தியால் நெஞ்சு சோறவும் பேணிகை சோர்ந்தில நின்ற அப்படி போட்டதுதான் கண்ண இட்டது கண்டனர் இட்டது கண்டனர் எடுத்தது கண்டிலர் அது மாதிரி போட்டதுதான் தெரிஞ்சது அதுக்குறம் ஒண்ணும் தெரியும் அவ்வளவு அப்படியே செஞ்சு கொஞ்சம் பஞ்சு நெருப்புல போட்டா எப்படி இருக்கும் தானே பத்தி எரிஞ்சிருமா அது போல விட்டாராம் உடனே ஆனாலும் தன்னுடைய அந்த கையில இருக்கிற சிந்தியும் ஞானம் உண்டவர் சித்த நாயிகையில் ஈனம் இன்மை கண்டு யாவரும் எப்புற எடுத்தார் பான்மை முன்னையில் பசுமையும் புதுமையும் பயப்ப பாத்தீங்களா அந்த ஏன் பச்சையாயிருந்து கேட்டா ஏற்கனவே போடும்போது கொஞ்சம் மஞ்ச கலந்த நிறமா இருக்கும் ஏன்னா காஞ்ச இருந்தது இப்ப போட்ட உடனே இருக்கும் எல்லாரும் அப்படியே இருக்கு அதுல இருக்கிற வரியெல்லாம் அப்படி மேல என்ன போட்டிருக்கு பிள்ளையார் சொல்லி அப்புறம் என்ன எழுதிருக்கு திருச்சிற்றம்பலம் அப்புறம் என்ன பண்ணிருக்கு போகமார்த்த பூன்மொழையா என்று எழுதிருக்கு அப்படியே இருக்கு அந்த எழுத்துக்கள் அதனால் எினை அவை என் அடுத்த வண்ணமே கோத்தலும் என்றால் நீங்க எப்ப சபதம்னு வந்துட்டுதோ அதனால் அந்த எடுத்த ஏற்றம் உடனே வைக்கப்படாது ஏன்னா என்ற சாரி எடுத்தது கண்டதான் எல்லாரும் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் அடியேன் இட்டதும் அந்த போகமார்த்த புண்முலையால் என்ற பதியம்தான் அதே ஏடுதான் இப்பொழுதும் அதே ஏடுதான் இப்பொழுது அடியன் கையில் இருக்கிறது என்று எல்லார்ட்டையும் காருங்க மன்னன் மையரச நூற்றாண்டு போயும் அவர் காட்டும் போது அதே திருக்கரத்துல எந்த கையில எப்படி இட்டதோ அந்த இத்த கையே எடுத்து காட்டும் ஏட்டை மட்டுமா பார்க்கிறோம் இல்லை அந்த குழந்தையின் திருக்கரங்கள் இரண்டையும் பார்க்கணும் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க ஞானசம்பந்த பெருமான் திருவடிகளுக்கு வணக்கம் என்றெல்லாம் இப்படியாக எல்லாரையும் காட்டி உடனே பார்த்தார் மாமா அது அந்த பேர் சித்த பார்த்தார் இருந்த உடனே அதை அப்படி கேட்டார் கேட்டு எந்த பகுதியில இருந்து எடுத்தாரோ அப்படியே எடுத்துட்டு இந்த ஏட்டை வச்சு மீண்டும் புஸ்தகமா இல்லன்னா இன்னைக்கு எப்படி கிடைக்கும் மீண்டும் போட்டை மீண்டும் வைத்து மீண்டும் யாரு பாதுகாப்பு அடுத்தபடி என்ன செய்ய இவரு அந்த அது மாதிரி வந்து அந்த கோர்த்துக்கு எடுத்து குடுத்துட்டா குடுத்துட்டா இப்ப அங்க இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா தொடுத்த பேலியின் சரி எடுத்தைய முன் காட்டிய முறையில் அடுத்த வண்ணமே கோத்தலும் அதிசயத்த அரசன் தொடுத்த பீலி முன் தூக்கிய கையலை நோக்கி கடுத்து நீ இருத்த ஏற்றினை காட்டுமின் என்றான் இங்க வந்து ஞான சம்பந்த சரி உங்க ஏட்ட காட்ட சொல்லுங்கன்னு சொல்லல மன்னனுக்கு துடிக்குது ஏன்னா இந்த நாள் இந்த கயவாளிகளுடன் இருந்துட்டமேன்னு நினைக்கிறான் பாண்டிமன் அதனால் சரி ஐயா காட்டிட்டாங்க நீ எடுத்து காட்டுப்பா அப்படின்னா என்னத்த எடுத்து காட்டுறது நெருப்புக்குள்ள அருகர் தாம் இட்ட ஏழு பாங்க சென்றும் போதில் பெருகிதி கதவு வந்து பேருந்தமை கண்டமன்னன் என்ன பண்ணிச்சு அந்த நெருப்பு ஏற்கனவே அந்த ஏட்டத்தின் உள்ள சாம்பலாகிட்டு இவங்க எடுக்கப்ப அப்படி பாக்குறது போனாம் பாருங்க கையில வேற நெருப்பு அப்படியே அக்னி பத்துதான் இவன் இப்படி கையை கொண்டு அப்படி பைக்கவே முடியலையா ஏடும் இல்லை கையை அணுக கூட முடியலையாம் நெருப்பு கதுகுதான் ஏன்னா அந்த நெருப்பும் கருவை கொண்டு செந்தி தனிப்பித்தனே ஏ அவர் எடுக்கிறதுக்கு முடியல கிண்டல் கிண்டல் எடுக்கிறதுக்கு முடியல கையவருக்கு நெருப்புப்படுது தண்ணி தெரியுங்கப்பா தண்ணி தெரியுங்கப்பா யாரு மன்னன் என்ன வேடிக்கை தெரியுங்களா உடனே நல்லா தண்ணி எல்லாம் தெளிச்சு வச்சு தெளிச்சு பார்த்தாங்க இப்ப எடுக்கலாம் கையில ஒண்ணும் நெருப்பு வராது எடும் மன்னன் சரியான தரு புனல் கொண்டு செந்தி தணிப்பித்தான் தமிழரங்கு கரிகிய சாம்பரோடும் கரியலால் மற்றென்பார் காண்பார் பார்த்தா என்னன்னு கேட்டா நல்லா இழுப்பு வர வல்ல அதனால நல்லா கட்டி கட்டியா கறி இருக்கு சாம்பல் இருக்குது அது தவிர தன்னுடைய இதே காணும் செய்வதொன்றாதார் திகைப்பினால் திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் ஒும் ஒன்னு சத்தியம்யாது சரிங்களா என்னன்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கையினால் பிசைந்து தூத்தி பார்ப்பது கண்ட மன்னன் எய்தி என்னோடும் உடனே பார்த்தார் பாண்டி மன்னன் பார்த்துட்டு என்ன அரிச்சு பாருங்க இருக்க இருக்கும் ஒரு காலம் பூமிக்குள்ள போயிருக்க போகுது அரிக்கி பாருங்க அரித்து காணும் பொய்யினால் மெய்யாக்கூந்தின் என்றான் அதனால இன்னும் அறிஞ்சு பாருங்க வெப்பனும் தீயில் யான் முன் வீடு வெற்று உய்ய நீங்கள் அப்பொழுது தடிந்து தோற்றி அவர் நீ தேவரர் முதல் வாதம் என்னவாதம் நம்மள என்ன பண்ணோம் முதல் வாதம்னா இந்த காலம் தான் ஆனால் பாண்டிமன் என்னன்னு கேட்டா தன்னுடைய உடம்பே முதல்ல வாதம் முதல்ல எனக்கு தோச்சிங்களா என் வெப்பு நோயை நோக்க சரி ஆதலால் அது மாறாக இப்பொழுது எரியில் இட்ட ஏடு உய்ந்தது இல்லை என்றால் துப்புர உடையீர் நீங்கள் தோற்றிலீர் போலும் என்றும் இதிலேயே தெரியலையாப்பா உங்க வண்டவாளாம் இன்னமா வேணும் இன்னமா வேணும் என்று கோபத்தோடும் கேட்க வெனால தென்ன வண்ணகையை கொண்டு செப்பிய மாற்றம் தோறா பாருங்க ஏடு உய்ந்தது இல்லை துப்புரடைய தோற்றுவிடவில்லை அதுவே கருத்தா கொண்டு போ நம்ம இதுலையும் தோற்றுட இன்னொரு வாதம் இருக்குன்னு அர்த்தம் கண்டுபிடிக்காம தென்ன வண்ணிற்கொண்டு செப்பிய மாற்றம் தேரார் சொன்னது பயனாக கொண்டு சொல்லுவார் முக்காலில் ஒரு கால் வெற்றி என்னும் உடையோமே இனி ஒன்று காண்பதென்றா அவங்க முறைக்கு மேல இருந்ததுன்னா கூடாது இப்படித்தான் ஒரு காலத்துல நாமெல்லாம் கூட தேர்வு முறை இருந்தது இப்ப அப்படி இல்ல ஐநூறு அட்டம்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்பதான் ஒண்ணு ரெண்டு மூணு இருந்ததுன்னா சரி இது தீர்ந்து போயிச்சு வேலை இல்ல இப்ப அப்படி இல்ல கஜினி முகமது படையெடுப்பு மாதிரி பதினேழு முறைக்கு படையெடுத்தான்னு சொல்லுவாங்க அந்த அவசரம் அதனால எப்ப வேணாலும் எழுதிட்டே இருக்கலாம் அதனால ஒரு முடிவுக்கு வர ஒரு ஒன்று காதலால் அந்த மூன்று இன்னொரு வாதமனோ செய்கிறீங்க அரண்மனையில் இருந்து நாமெல்லாம் வைகை போறோம் அவர்கள் போனதும் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் ஏனென்றால் ரொம்ப அருமையா சிவிகேல அவர் முன்னே செல்ல அடுத்து குதிரையில நம்முடைய அரசர் செல்ல அதன் பின்னே கூட்டம் இங்கே அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் செல்ல பின்னர் வந்து இவர் இந்த அருகருக்கு வேண்டிய அந்த சமணல் அந்த குழு எல்லாம் செல்ல இதை போனதை கண்ட ரெண்டு பக்கம் அப்படியே வீதியில் இருப்பவர்களெல்லாம் பார்க்க இப்படியாக அந்த வைகை சென்றார்கள் என்றார் அல்ல நான் முன்னே சொன்னது போல அப்படியே காட்சி நேர காண்பது போல அருமையாக செய்திருக்கிறேன் சரிங்களா அது கொஞ்சம் பார்த்தோம் இப்ப வைகை ஆற்றுக்கு சென்றது அரண்மனையில் இருந்து வைகை ஆறு வரை இப்ப நாம் நம்முடைய எழுநூத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு சரி இனி ஒன்று காண்பது என்றார் தென்னவன் நகையின் நகையுட்கொண்டு செப்பிய மாற்றம் தேறார் சொன்னது பயனாக கொண்டு சொல்லுவார் தொடர்ந்தவாறுகால் செய்தோம் முக்காலில் ஒரு காத்தி எண்ணினும் உடையோம் இனி ஒன்று காண்பதென்ற தோற்றாலும் கூட எந்த ஒன்றும் முறை ஒரு எல்லை அமைத்துக் கொள்வது உண்டு மூன்று முறை அது பொதுவான எல்லை திருவள்ளுவர் ஒற்றர்களை அனுப்பணும் சொன்ன ஒரு ஒற்றனை அனுப்பி அவன் சொன்னதை ஏற்றுக்க இப்ப நம்முடைய காஷ்மீர் அந்த எல்லையில என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம ஆட்கள்ல ஒரு ஆள் போனா போதாது ஒரு ஆள் போகணும் எது ஒற்றரா போகணும் ஒற்றரா போகணும் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஒரு தொப்பி வச்சு விட்டு தான் ஒரு இஸ்லாமியரா போகணும் ஆமா அப்பதான் அங்க பாக்கலாம் அதனால போகணும் உடம்பையும் அரைச்சு உள்ளத்தையும் மறைத்து உணர்வையும் காட்டாமல் இப்படி போகணும் அப்படி அதான் ஒற்றர் திருவள்ளுவர் ஒற்றரை பத்தி சிஐ டிங்கிறவ இன்னைக்கு அந்த சிஐ டி தான் ஒற்றர் வேற ஒண்ணும் இல்லை ஒற்றர்னா விளங்காது ஏன்னா தமிழர் இல்லாம அதனால சிஐடினா விளங்கும் மாப்போசி சொல்லிக்கிட்டு தான் மனுஷன் சுந்தரமூர்த்தி சொல்ல முடியாது சுந்தரேசம் பாருதான் சுந்தரேசன் சார் இந்த முன்னூறு ஆண்டு இருந்தே தமிழன் இப்படி மறந்துவிட்டான் இன்னொரு சில ஆண்டு இருந்தா ஐயா நம்ம தமிழன் தமிழனே எல்லாம் போயிருப்பா எல்லாம் ஆங்கிலேயம் போயிருப்பான் யா அப்படிம்பாரு நம்ம முன்னூறு ஆண்டுக்குள்ள கடையை கட்ட ஆரம்பிச்சாச்சு அப்படி இருந்து அதுக்குள்ள விழா ஆகி போயிடுச்சா அந்த ஒற்றருங்கிறது ரொம்ப அருமையா சொன்னேன் ரொம்ப அருமையா சொன்னது மண்டுகளா சிஐடி ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க காஷ்மீருக்கு இன்னைக்கு ஒரு சிஐடி ஒற்றர் அனுப்பணும்னு சொன்னா ஒரு ஒற்றரை நீ தான் இந்திய நாடு உங்களைதான் இருக்கு அந்த மாதிரி எண்ணி பாக்கணும் என்னங்கறதும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கையில இப்போ அருமையா போனது அருமையா என்ன நடக்குதுன்னு பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கு அதெல்லாம் கொடுத்து போ சரி அவரை அனுப்பிச்சிட்டு ஒரு ஒரு சிஐடி அனுப்பிச்ச பிறகு ஒரு பத்து நாளைக்குள்ள இன்னொரு சிஐடி அவனை அதே மாதிரி சொல்லி அனுப்பணும் ஆனா பத்து ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு ஆள் போயிருக்காங்கிறது இந்த ஆளுக்கு தெரியாது ரெண்டு ஆளுக்கு தெரியப்படாது ரெண்டாவது ஆள் அனுப்புவாருங்கிறது முதல் ஆளுக்கு தெரியப்படாது சேர்ந்துக்கும் அதனால என்ன அருமையா சொன்னார் தர்ம திருவள்ளுவர் ஒற்று ஒற்று உணராமை ஆள்கள் ஒரு ஒற்றரை அனுப்பும் போது அவர் அனுப்பிச்சிடு இன்னொரு ஒற்று அதே இடத்துக்கு அனுப்பும்போது அந்த முன்னே ஒரு ஒரு அனுப்பி இருக்கிறோம் ஒன்னு அனுப்பி இருக்கும் தெரியப்படாது அது முன்னவனுக்கும் தெரியக்கூடாது இரண்டாவது பார்வனுக்கு தெரியக்கூடாது ஏய்யா அந்த மாதிரி ரெண்டு பேர் அனுப்புறோம் எத்தனை பேர் மூணாவது பேரும் அனுப்புனர் மூணாவது பேரும் அனுப்புன இந்த ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க அந்த மாதிரி அனுப்பப்பட்ட அந்த மூன்று ஒற்றர்களிடம் ஒரே மாதிரி உங்ககிட்ட கருத்து தெரிவிச்சாங்கன்னா அது உண்மையின்னு கருது மூன்று பேர் தான் எல்ல அங்கேயும் இந்த மூன்றுங்கிறார அந்த மூன்று எல்லை சொன்ன ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் அந்த மூணு பேர் ஒரே விதமா சொன்னான் ஒரு மாதிரி பாகிஸ்தான் சண்டைக்கு வருவா போலதான் இருக்குது அப்படின்னு சொன்ன திரும்ப மூணு பேர் அனுப்பணும் இப்படியாக ஒற்று ஒற்று உணராமை உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் எதிரிகளை அறியணும்னு சொன்னா ஒற்றை வைக்க வாழ்க்கை சரி ஒற்றை வந்து வர்றோம் தெரியுது தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணுங்கிறதுக்கு என்ன பண்ணுனாரு திருவள்ளுவர் அதே அதிகாரத்துல ஒற்றும் ஒரே சார்ந்த நூலும் இவ்விரண்டும் தெற்றன்க மன்னவன்கன் இந்த மாதிரி ஒற்றலாறு அறியப்படுகிற உண்மையை வைத்த ஆராயின நாட்டக்காகனும் இன்னொன்று ஒரே சார்ந்த நூலும் முன்னே அரசர ஆண்டு அந்த நெறிமுறை பாருங்க அந்த நெறிமுறைவையும் மனசுல வச்சுக்கணும் இது ரெண்டு ரெண்டு கண்ணுப்பா இந்த கண்ணல்ல அதுதான் ஒற்றும் ஒரே சார்ந்த நூலும் இவ்விரண்டும் உதறி இருக்க என்னமோ ஆகவேதான் இந்த மூன்றுங்கிறது ஒரு எல்லை அதனால அது போல இவங்க என்ன சமநிலை சொன்னாங்க நாங்க ரெண்டுல வெண்ல வெல் தோற்றோம் ஆனாலும் இன்னொரு வாது வைக்கிறோம் அந்த மூன்றிலும் நாங்க தோற்றா தோற்றது இல்லைன்னா வென்றா வென்றது எனவே இன்னொரு மூன்றாவது சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் அது முன்னே போகுது போன உடனே தோற்க உமாசினிங்கார் துணிவலார் சொல்ல கேட்டு இம்மாற்றம் என்னாவது என்று மன்னவன் மறுத்த பின்னும் நீட்டணி விளங்குமே அணி நிறைமுகன்மை மன்னர் வேற்றுவாதி செய்வது என்றலும் மேற்கோள் ஒரு அருமையான கருத்து மன்னனுக்கு இது விருப்பமே இல்லை எப்ப தன் வெப்ப நோயை நீக்கலையோ அப்பவே இது நல்லவனுக்கு ஒரு சொல்லுட்டா அதனால ஞான சம்பந்தர் தான் விட்டு கொடுக்குறாரு நடக்கட்டும் அப்படின்னு அதனால ரெண்டாவது வாதம் வச்சாங்க இப்ப இந்த ரெண்டுக்கு பிறகு பாண்டி மன்னன் வேணா வயிறல்லாம் என்று சொல்லிட்டு பிறகு நம்ம மாற்ற கூடாது ஏன்னா அரசன் அதனால அவர் இப்படி அப்படி மனசு இப்படி சரி அப்படியான மூன்றாம் வாதம் என்ன என்று இவர ஆரம்பிச்சுட்டாரு ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு மன்னன் சொல்ல மனசு இல்ல ாலும் ஒரு ஞான அப்படி போகுது ரொம்ப அருமையான அமைப்பு ஏன்னா இவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் ஆமா ஆமா எங்களை போல ஒரு பலவன் இல்ல மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் தெரிய முடியும் ரொம்ப அருமை அந்த அந்த நாகரிகம் எல்லாம் தெரியுது அதனால் ஞான சம்பந்தர் முந்திக்கொண்டு சரி என்ன வாதி வைக்கிறப்பா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சதுனால மன்னன் அப்படியே அடக்கிட்ட தான் ஒன்னும் பேசல சரினு சொன்னு என்ன செய்தாராம் நீடுமைப்பொருளின் உண்மை நிலை பெறும் தன்மை எல்லாம் ஏடுரை எழுதி மற்றும் நீரும் ஓடு நீர் ஆற்றிலிட்டால் ஒழுகுதல் செய்யாதங்கு நாடிமும் தங்கும் ஏடு நட்பொருள் பறிப்பதென்றார் வையை ஆற்றுக்கு போறது தண்ணீர் இடம் தண்ணீர் கேள்விங்களா இப்ப வையில நம்ம காவிரியிலின் தண்ணியும்ல வயலின் தண்ணி அப்ப வையெல்லாம் எப்பவும் தண்ணீர் பெருக்கு எப்போ இருந்து கொண்டே இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளா மலையாளம் எல்லாம் இன்னைக்கு நேற்று பிரிஞ்சதுனால வந்த வினை எல்லாம் தமிழகமா இருக்குது வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் கோரும் நல்லுலகத்து சொல்லு ஆப்பியம் வட எல்லை என்ன வேங்கடம் தென்னல்லை என்ன கன்னியாகுமரி இதுக்கு இடையில இருக்கிற தமிழகம்னாரு ஏயா கிழக்கு மேற்கும் எல்லை சொல்லல கிழக்கு மேற்கும் கடல் எல்லையாதலின் கூற ஆராயினார் நச்சனார்க்கு இருக்க இந்த பிறம் வங்காள விரிகுடா கடல் அந்த பிறம் இது ஆகிய அப்படி தமிழகம் இருந்த ஒரு காலம் நம்ம மொழியும் வைக்கல நாட்டையும் வைக்கல நம்ம பண்பாட்டையும் வைக்கல ஆமாமா என்னையும் சேர்த்தே சொல்றேன் நாட்டையும் வைக்கவில்லை மொழியையும் வைக்கவில்லை நம்முடைய பண்பாட்டையும் வைக்கவில்லை முருகா முருகா நீதான் காக்கணும் எல்லாவற்றையும் எனவே நீடுமைப்பொருளின் உண்மை அதனால ஆற்றில் ஓடு நீர் ஆற்றளித்தால் ஒடுகுதல் செய்யாது அவையா வேகமா போகும் அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஒருத்தர் போடுறது அது எந்த ஏடு ஏத்து வந்ததோ அது வென்றது ஆ வைத்துக் கொள்வோம் ஞானசம்பந்தம் மிகுந்த மகிழ்ச்சி உம் இப்ப நடக்கட்டும் அப்படின்னு உடனே இப்படி சொன்ன உடனே என் ரமன் கையர் கூற ஏறு சீர்ப்புகளி வேந்த நந்தது செய்தோம் என்றங்க அருள் செய்ய நணுக வந்து வென்றி வேல் அமைச்சனார்தான் அமைச்சர் யாரு மாண்புமிகு அவர் பார்த்தார் முதல் இதுக்கு ஒன்னு சொல்லல இரண்டாம் ஒன்னு சொல்லல மூன்றாம் வாதம் நடக்க போகுது அவர் அமைச்சர் தான் அவருக்கு நாட்டுல பொறுப்பு இருக்குல்ல அணுக வந்து ஞானசமுதர் பக்கத்துல வந்தார் சொல்லிக்கிட்டே போனா பரவாயில்ல அது நல்லா இருக்குமா இந்த வாத யார் தோற்றால் என்ன நடக்கணும் யார் வெற்றி பெற்றா நடக்குதுங்க பேச அருமையான அமைப்பு அல்லவா பேசி தெரிய போறது அதனால் என்றுதான் சொல்லலாம் ஆனா நிச்சயமா எப்படி சொல்லிருப்பார் அணுக வந்துன்னு ஏன்னா ரொம்ப தூரம் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது சொல்லும் போது எப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் எங்களுக்கு அது ஏன் காக்கா பிடிக்கிறேன் காக்காயில்ல குறியும் சிட்டு பேசும் பொழுது நம்மளுடைய எச்சில் சில பேருக்கு கொஞ்சம் வெளியில வரும் பராமரி இருக்கலாம் அதனாலும் ரெண்டாவது நம்மோட பெரியவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல் ஒலியோடு இருக்கணும் நம்ம சொல் தாழ்ந்து இருக்கணும் அதனால தான் இப்படி வச்சுக்கிட்டோம்னா என்னப்பா எங்க போறீங்க ஒண்ணும் இல்ல வரைக்கும் அப்படியா அடக்கம் தொல் ஆப்பித்துல அடக்கம்னு ஒரு சொல் வருது இல்ல என்ன பொழுகிற ஆட்களை கேட்டோம்னா அடக்கம் அடக்கம் அடக்கம் அப்படின்னா என்னையா அதான்டா அடக்கம் இதான் ஒரே குப்பைகளா இல்லைனாலும் பரவாயில்ல எழுதிருக்கானே ஒருத்தகு உயர்ந்தோர்கள் அடங்கி ஒடுகும் ஒழுக்கம் உயர்ந்தோர்கள் தான் தன்னோட வேலை செய்யறோம் அப்பா அத பக்கத்துல கூட்டிட்டு அப்படிங்க விடாது தன்னினும் உயர்ந்தோர்கள் அடங்கி ஒடுவது ஒழுக்கம் சரி மீண்டும் அடங்கி தான் சொன்னீங்க அதுக்கு என்ன பொருள் உட்காருப்பா அவங்க போகும்போது நாம போகும்போது ரெண்டு பேரும் அடக்கமா போய் பேசும்போது வாய் புதைத்தலும் வாய் புதைத்தல் இதான் காக்காவும் அல்ல குறிவும் அல்ல தெரியுத வாய் புதை இப்படி வாய் புதைத்தலும் அப்பெல்லாம் பேண்ட் எல்லாம் கிடையாது எனவே வேஸ்டி நம்ம பேசும்போது காற்று அவங்க மேலப்படப்படாது தானே மடக்கலும் தானைன்னா ஆட மடக்கலாம் முதலியன எதுக்கு ஆனா டானா இக்கண்ணா காணா இம்மன்னா அஞ்சு இதுக்கெல்லாம் உண்மையான உரையின் அர்த்தம் அடக்கம் அடங்கி இருக்கிறது அடங்குமே கனவுல கேட்டா காத்திரி ரெண்டு மணி கேட்டா கூட தம்பி இந்த அடக்கம் என்ன பகுதாவும் உயர்ந்தோறும் அடைக்க ஒழுங்கும் ஒடுக்கம் பனிந்தபடியும் தனித்தடையும் வாய்பத்திலும் தனிமளக்கலும் இது வரணும் அப்படி சொல்லணும் அது சொன்னாதான் சரிவா பேர் தேதான் அடங்கியினர் அந்த பேர் அமைச்சராக இருக்கிற மனிதர் குலச்சிரையார் நம்முடைய ஞானசம்பத்தில பேசுகின்ற பொழுது இப்படி பனிந்த மொழியும் தனிந்த அணையுமா சொன்னாராம்